இது பற்றி அவர்களிடம் கேட்டேன் அப்போது அவர்கள் நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்களின் காலத்தில் தான் ஒரு அடிமையை இயசியதாகவும் அவரின் தாயார் பற்றி பழித்து பேசியதாகவும் கூறிவிட்டு அவர்கள் அடிமைகள் ஆவார் உங்களின் கைகளில் அல்லாஹ் அவர்களை ஒப்படைத்துள்ளான் எனவே தனக்கு கீழ் அவருடைய சகோதரர் இருந்தால் தான் சாப்பிடுவதிலிருந்து அவருக்கு உண்ணக் கொடுக்கட்டும் தான் உடுத்திய ஆடை போல் அவருக்கு முடுத்த கொடுக்கட்டும் அவர்களது சக்திக்கு மீறி அவர்களுக்கு வேலைகளை கொடுத்து அவர்களை சிரமப்படுத்த வேண்டாம் ஒருவேளை அவர்களுக்கு சிரமமான வேலை தந்தால் அவர்களுக்கு துணையாக நீங்களும் உதவுங்கள் என்று நபிசல்லாஹும் அலேஹி செல்லம் அவர்கள் கூறினார்கள் என அபூதர் அலி அவர்கள் சொன்னார்கள் புகாரி இரண்டு முஸ்லிம் ஒன்று